சக்திமா எப்பொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட நிறைய அமுதுசை முப்பழம் அப்பமும் நிகழ்வாய்தேன் நினது திருபடி சக்திமா எற்பொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட நிறைய அமுது அமுதுசை முப்பழம் அப்பமும் நிகழ்வாய்தேன் எடியவளை முறியிக் கொடுலட்டுகம் நிறைவில் அரிசி பரு பவல் எழுபொறி எடியவளை முறியிக் நிறைவில் அரிசி பருப்பவள் எல் போரி நிகரிலினி கதலி கனி வர்க்கமும் இளநீரும் எடியவளை முறியிப் பொடுலட்டுகம் நிறைவில் அரிசி பரு பவல் எழு போ நிகரிலினி இளநீரும் மனது மகிழ்வொடு தொட்டகரத்து மகர ஜல நிதி வைத்த துதிக்கர மனது மகிழ்வொடு தொட்டகரத்துரு மகர ஜல நிதி வைத்த துதிக்கர வளரு கரி முகன் ஒற்றை மறுப்பனை வளமாக மனது மகிழ்வொடு தொட்டகர தொரு மகர சலநிதி வைத்த துதிக்கர வளரு கரிமுகன் ஒற்றை மறுப்பனை பலமாக மருவும் மலர்புனை தொத்திர சொற்பொடு வளர்கை குழைப்பிடி தொப்பன கூட்டொடு மறுபும் மலர்புனை தொத்திர சொற்பொடு வளர்கை குழைப்பிடி தொப்பன கூட்டொடு மனச பரிபுற அர்ச்சனை மரவேனே அருவும் மலர்புனை பொடு வளர்கை குழைபிடி குழிப்பிடி தொப்பனகுட்டொடு மனசபரிபுற பொற்பத அர்ச்சனை மரவேனே தனனதனதன தெத்தன பல சிறிய அறுபத மொய்துதிர புனல் இரளும் ஒரு பித்த பித்தனினுடல் செரி மூளை தனனதனதன அறுபத மொய்த்துதிர புனல் திரளும் முரு சதவித்தனின குடல் செரி மூளை செருமவுதர நிறப்பு செருக்குடன் நிறைய வரவ நிறைத்தகள திடை செருமவுதர நிறப்பு செருக்குடன் நிறைய வரவ நிறைத்தகள திடை விமித திமிதிமி மத்தள் இடக்கைகள் ஜகஜேஜே செருமவுதர நிறப்பு செருக்குடன் நிறைய வரவ நிறைத்தகள திடை விமிததி மிதிமி மத்தள் இடக்கைகள் ஜகஜேஜே துடிகள் இடிmega ஒட்டு முழக்ட எனவே துகுதுகு துட்டன ஒత్తుகள் துடிகள் இடிmega ஒட்டு முழக்ட டிமுட டிமுட டிமுட டிமுட டிமுட டிமுட டிமுட டிமுட டிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமுடிமு எனவே துதுகுத்தன ஒத்துகள் குடிகள் இடிமிக ஒத்து முடக்கிட விமுடடி முடிமுடிமனத்தலில் எழும் ஓ இகலி அலகைகள் கைப்பறை கொட்டிட இரண வைரவி சுத்து நடித்திட எதிரொரரை வெளியிட்டருள் பெருமாளே இகலி அலகைகள் கைப்பறை கொட்டிட இரண வைரவி சுற்று நடிக்கிட எதிரொரரை வெளியிட்டருள் பெருமானே